சரி அவளுடைய மேகலாபரணம் அவளுடைய இடை அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்ததாக என்ன பாட வேண்டும் எதை வர்ணிக்க வேண்டும்னா அவளுடைய கால்களுக்கு வருகிறார் அவளுடைய தொடைப்பகுதிக்கு வருகிறார் விகசித நவகிம்சுகா தாமிர திவ்யாம்சுகம் சன்ன சாரூரு சோபாபராபூத்த சிந்தூர சோனாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே இதை அன்னைக்கே பார்த்தோம் இதை பிரிக்கிறச்சே வெறுமனை சொல்லுவதற்காகவோ பாராயணம் பண்ணுவதற்காகவோ பிரிக்கிறத்துக்காக பிரிக்கிற முறை வேற ஏன்னா அந்த ராகத்துக்காகவும் சந்தத்துக்காகவும் பிரிக்கும் வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு விக்கசித்த நவ கிம் சுக தாமிர திவ்யாம் சூரு சோபா பராபூத்த அப்படின்னு ராகத்துக்காக பிரிப்பார்கள் ஆனால் அப்படி பிரிச்சா அர்த்தம் வராது விகசித்த நவகிம்சுகா தாமர திவ்யாம்சு திவ்யாம்சு கச்சன்ன சாரூருன்னு பிரியும் அர்த்தம் பிரிக்கிருச்சே கிம்சுகாங்கிறது ஒரு பூ என்ன பூங்கிறதையும் அன்னைக்கே பார்த்தோம் இந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவார்களா இல்லையா செக்க செவேல்னு கொஞ்சம் ஆரஞ்சும் செவப்பும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர் பலாசமலர்னு பேர் அதுக்கு தமிழில் பரசுன்னு சொல்லுவார்கள் சில சமயங்களில் புரசூம்பார்கள் பரசுங்கிறது தான் கரெக்டு அந்த பலாஷ மலர் பரசுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலருக்குத்தான் கிம்சுகான்னு பேர் இந்த கிம்சுகா மரத்துக்கு பல கலாச்சாரங்களில் ஒரு பெரிய மதிப்பு உண்டு பொய்த் தேக்குன்னு சொல்லுவார்கள் தேக்கு இல்லாத இடத்துல இந்த மரத்தை எடுத்து அதை வைத்துக்கொண்டு பயன்பாட்டுக்கான பொருட்கள் செய்கிற வழக்கம் உண்டு அதற்கு கிளிமரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு என்ன காரணம்னா சுகா சுகமரம் கின் சுக மரம் அந்த சுகாங்கிற பெயர்லேருந்து அதுக்கு கிளிமரம் அதனால் பேரட்ரி அப்படின்னு சொல்கிறது உண்டு வசந்தத்தை குறிக்கக்கூடிய மரம் அந்த மலர்கள் செக்கச்செவேன்னு வரக்கூடிய அந்த மலர்கள் வசந்தத்தை குறிக்கின்றனன்னு கணக்கு வசந்த காலத்தில் மிக அற்புதமாக பூக்கக்கூடிய மலர்கள் ரவீந்திரநாத் டாகூரை பொறுத்த வரைக்கும் அந்த மரம்தான் வசந்தம் அவர் வாழ்ந்த இடத்தில் சாந்தி நிகேதனில் அதே மாதிரி பாரதேசத்தினுடைய மத்திய பகுதியில் இந்த மரத்தை அக்னிக்கு சமானமாக வழிபடுவார்கள் ஏன்னா அதை பார்க்குறச்சி அந்த பூவெல்லாம் அப்படியே இலையெல்லாம் உதிந்துடும் பூ மாத்திரம் பூத்திருக்கும் போது பார்த்தா நல்ல சக்கச்ச இருக்கும் அதனால் அக்னிக்கு சமானம்னு உண்டு இன்னும் சில பகுதிகளில் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானாகவே அந்த மரத்தை வழிபடுவது வழக்கம் ஏன்னா அது அந்த இருக்கும் சிவபெருமானுடைய நிறம்னு சொல்கிற மாதிரி அந்த செகச்சவேல்னு அந்த கலர்ல இருக்கும் அந்த மரம் தான் கிம்சுகா மரம் இப்போ இவர் என்ன சொல்றாரு அந்த கிம்சுகா மலர் இருக்கா இல்லையா சிவப்பா இருக்கக்கூடிய மலர் அதை வைத்து கொண்டு ஒரு துணி நெய்தால் எப்படி இருக்கும் அது நல்ல செம்பட்டாக இருக்கக்கூடிய துணி அந்த மலருடைய வண்ணத்துல இருந்தா இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா விகசித்த நவ கிம்சுக தாமர திவ்யாம்சு நவ கிம்சு புதுசா பூத்த கிம்சுக மலர் அதனுடைய சிவப்பு தாமிர நிறம் ரொம்ப அழகாக திவ்யமாக இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் கச்சன்ன சாரூரு அதில் கச்சு கச்சுனா துணி நல்ல கிம்சுக மலர் போல இருக்கக்கூடிய வண்ணத்தை கொண்ட பட்டு துணியில் அவள் உடை அணிந்திருக்கிறாள் ஆடை அணிந்திருக்கிறாள் வஸ்திரம் அணிந்திருக்கிறாள் அந்த ஆடை அவளுடைய தொடைப்பகுதியின் மீது படர்ந்திருப்பதனால மெத்து இருக்கக்கூடிய அந்த தொடைப்பகுதியை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே யானையினுடைய தும்பிக்கை இந்த யானை ஒன்று நிற்கிறது அந்த யானை தும்பிக்கை இருக்குது அது மேலே அப்படியே கிம்சுகா மலர்கள் படந்தால் எப்படி அந்த தும்பிக்கை தும்பிக்கை வந்து ஒரு ஷேட் மாதிரி தெரியும் அதுக்கு மேலே எப்படி அந்த செவப்பு தெரியுமோ அப்படி உன்னுடைய செம்பட்டுக்கு உள்ளூடாக உன்னுடைய கால் தெரிகிறது தாயே வைபவான் அர்கலே சியாமளி உன்னுடைய அருள் அப்படியே எங்களுக்கு பெருகி வருகிறது வைபவான் அற்களை உன்னுடைய வைபவம் உன்னுடைய அந்த வைபவம் உன்னுடைய பெருமிதம் அப்படியே பிரவாகமாக வருகிறது அந்த பிரவாகத்தை தரக்கூடியவளே சியாமளே சியாமள நிறத்தை கொண்டவளே கோமள ஸ்னித நீலோத்பலோத்பாதித அனங்க தூணீர சங்கா கரோதர சாரு லீலாகதே சரி அப்படியே அந்த காலினுடைய கீழ்ப்பகுதி கெண்டைக்கால்னு சொல்கிறோமா இல்லையா அந்த பகுதி காஃப் அப்படின்னு சொல்கிறமே அந்த காஃப் அந்த காஃபுக்கு தான் ஜங்கைன்னு பேர் ஜங்காலதே உன்னுடைய கெண்டைக்கால் கொடி மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய கெண்டைக்கால் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கோமல ஸ்னிக நீலோத்பல உற்பாத்தித நீலோத்பல மலர் அந்த நீலோத்பல மலரால ஏன்னா அவளுடைய நிறம் சியாமல நிறம் கருணீல நிறம் அதனால் அந்த கால்கள் கெண்டை கால்களும் கருணீலமாக இருக்கக்கூடிய கெண்டைக்கால்கள் ஆனால் அதை பார்க்கறச்சே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுமா என்ன சந்தேகம் நான் அது உன்னுடைய கொடி ஜங்கா லதா நினைக்கிறேன் ஆனால் அது வேறு ஒன்றாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வேறு ஒன்றா இருக்கும்னா அனங்க தூணீரை இந்த அனங்கன் இருக்கானே மன்மதன் அவன் அஞ்சு அம்பு தானே வச்சுட்டுருக்கான் அந்த அஞ்சு அம்பையை வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு கண்டெய்னர் வேணுமா இல்லையா அந்த காலத்தில் நீங்கள் சண்டைக்கு போகக்கூடிய வீரர்கள் எப்படி போவார்கள்னு பார்த்தா கையில் வில்லை எடுத்து போனால் அந்த வில்லில் அம்பை வச்சு நாணயத்தனும் இந்த அம்பை எங்கே வச்சுக்கிறது ஒரு கையில் வில்ல வச்சுக்கலாம் அம்பை அப்படியே கையில் தூக்கின்னு போக முடியாது இந்த அம்ப வைக்கிறதுக்காக முதுகலை அம்பரா தூணின்னு ஒன்று கட்டி தொங்க விட்டுருப்பார்கள் அந்த அம்பரா தூணி மேலே கொஞ்சம் அகலமாக இருக்கும் கீழே அப்படி குறுகலா இருக்கும் இப்போ என்ன சொல்ற இந்த அம்பரா தூணி மன்மதன் அம்பரா தூணி வச்சுட்டு இருக்கானா இல்லையா அதை டியூப்ளிகேட் பண்ணி ரெண்டு அம்பரா அது ரெண்டும் தான் உன்னுடைய கெண்டை கால்கள் அவனுடைய அம்பரா தூணிகள் தான் உன்னுடைய கண்டைக்கால்கள் அனங்க எனக்கு ஒரு சங்கை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் எனக்கு சந்தேகத்தை தோற்றுவிக்கக்கூடிய சங்கா கரோதர எனக்கு சந்தேகத்தை தோற்றுவிக்கக்கூடியதாக அனங்கனுடைய அம்பரா தூணியோன் எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படி உன்னுடைய ஜங்கா லதா ஜங்கா லதே உன்னுடைய பார்த்தால் அனங்கனுடைய அம்பரா மாதிரி இருக்கு சாரு லீலா கதே அம்மா உன்னுடைய நடை கத்தி உன்னுடைய நடை அவ்வளவு அழகாக இருக்குமா அழகான நடையை கொண்டவளே அம்பாளுடைய நடை அந்த நடையை தான் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்னு சொல்லி அன்னங்கள் ஆசைப்படும் ஹம்சபக்ஷி ஹம்சம் ரொம்ப அழகாக நடக்கிறதா நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஹம்சம் என்ன பண்ணுவோம் அப்படி போய் அம்பாளுடைய காலுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நிற்குமா எதுக்காக போய் நிற்கும்னா ரொம்ப நடக்கிற மாதிரி நாம நடக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுமா அவகிட்டேந்து ட்ரைன் டு லேர்ன் நதிக்கரையில் ராமனும் சீதையும் உட்கார்ந்திருந்தார்கள் திடீர்னு ராமனுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு எதுக்காக இவர் சிரிக்கிறார்னு அவ இப்படி நிமிர்ந்து பார்த்தா நிமிர்ந்து பார்த்தவா அவருடைய பார்வை எங்க போச்சுன்னு பார்த்தா அந்த பார்வை எங்கன்னு பார்த்த உடனே அவளுக்கும் அந்த சிரிப்புக்கான காரணம் தெரிஞ்சுது அந்த சிரிப்புக்கான காரணம் என்னான்னு இப்படி பார்த்தாலும் இல்லையா இப்போ இவ கண்ணில் வேற ஏதோ ஒன்று பட்டுது அதை பார்த்துட்டு அவளும் சிரிக்க ஆரம்பித்தான் அங்கே என்னதான் நடந்தது ராமர் எதுக்காக சிரிச்சார் தெரியுமா அப்படி பார்த்துட்டே இருக்கார் அழகான அந்த நதிக்கரையில் உட்கார்ந்து இயற்கை வளத்தை ரசித்த போது பார்த்தா ஒரு ஹம்சம் அப்படி நடந்து போச்சு அன்ன நடையின்னு சொல்லுவோம் ஹம்சம் ரொம்ப அழகாக நடக்கும்னு சொல்லுவோம் ஆனால் ஹம்சம் நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கொஞ்சம் விழுந்து விழுந்து நடக்கும் அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப அழகாக இருக்குமானு தெரியல அது கொஞ்சம் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி நடந்துது அதை பார்த்துட்டு ராமருக்கு ஒரே சிரிப்பு எதுக்கு சிரிப்பு அட ஹம்சமே நீ என்னமோ ரொம்ப அழகாக நடக்கிறதான்னு நினச்சிந்து வந்த இங்கே சீதை உட்காந்துருக்கான்னு பார்த்த உடனே உனக்கே வெட்கம் வந்து விட்டது அதனால் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாய்னு அதை பார்த்து அவர் சிரித்தார் ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முருவன் செய்தார் இப்போ அவ பார்த்துட்டா ஓஹோ அன்னத்தை பார்த்து தான் இவ சிரிக்கிறாரா அப்படின்னு பார்த்தவ கண்ணில் வேற ஏதோ பட்டுது என்ன அந்த ஹம்சத்துக்கு அந்தண்ட பக்கத்தில் ஒரு யானை வந்து தண்ணீர் குடித்து விட்டு திரும்பி போச்சு அவ அதை பார்த்தா இந்த யானைக்கு என்ன நினப்பு என்னமோ தன்னுடைய நடை ரொம்ப அழகுன்னு இந்த யானைக்கு நெனைப்பு சின்ன யானை நடையை தந்ததுன்னு சொல்றமா இல்லையா இந்த யானைக்கு ஏதோ தன்னோட நட ரொம்ப அழகுன்னு நினைப்பா அங்கு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள் அந்த யானையும் நாணப்பட்டு தான் அடடா ராமர் இங்கே இருக்கிறது தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேனே ரொம்ப கம்பீரமாக நடக்கிறதா நினச்சுன்னு நடந்துட்டேனே ராமர் இருக்கார்னா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு யானை நினச்சிது அதை உணர்ந்து சீதை சிரிக்க ஒதுங்கி ஒதுங்கி போகிற அன்னத்தை பார்த்து ராமர் சிரிக்க அங்கே ரொம்ப அழகான ஒரு நாடகம் நடத்துது அப்போ அந்த அன்னத்தினுடைய நடை ரொம்ப அழகான நடைன்னு நாம் நினைக்கக்கூடிய அன்னத்தின் நடை அந்த அன்னம் என்ன நினைக்கிறது அம்பாள் கிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்க மாட்டேனா இந்த நடையை அன்னம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் ஆடற்கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும்னா கிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த அன்னப்பட்சிகளெல்லாம் நினைக்கக்கூடிய அழகான நடை அதுதான் அந்த சாருகதி உன்னுடைய நடை ரொம்ப அழகான நடையுமா அழகான நடையை கொண்டவளேன்னு சொல்லி அவளுடைய கால்களை வர்ணிச்ச காளிதாசர் அதை தொடர்ந்து அம்பாள் அம்பாளுடைய அந்த அழகை பலவிதமாக பேசுகிறார் அம்பாள் அப்படி உக்காந்துட்டு இருக்க அவ கால் அவளுடைய பாதங்கள் அவளுடைய திருவடிகள் அப்படி வச்சு அவ சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கா உட்காந்துட்டு இருக்கிறச்சே அவ காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும்ங்கிறதுக்காக நிறைய பேர் ஓடி வருகிறார்கள் நம்ர திக்பால சீமந்தினி குந்தள ஸ்னிக் குஞ்ச சம்ஜாத துர்வாங்குரா சங்க சாரங்க சம்யோக ரிங்கனை ப்ரோஜ்வலி நெர்மலி முன்னாலேயே பார்த்தோம் இந்த தண்டகம்ங்கிறது ரொம்ப பொய்டிக்காக வராது பாடத்துக்காக ராகம் போட்டு அதை பொய்டிக்காக இழுத்து பண்ணிடலாம் ஆனால் ஆஸ் சச் அதில் போய்சி ரொம்ப கிடையாது அதனால தான் அதுக்கு தண்டகம்னே பேர் அது கொஞ்சம் ப்ரொசேக்காக இருக்கும் உரைநடை மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் வரக்கூடிய அந்த சொற்களில் ஒரு இந்த கடைசியில் வரக்கூடிய எதுகைன்னு சொல்வது நிறை எதுகைன்னு சொல்லுவார்கள் பிராசம்னு சொல்லுவார்கள் அது வரும் இந்துஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே அப்படின்னு அந்த இடத்துல அந்த ரைமிங் வரும் நம்ர திக்பால சீமந்தினி திக்பாலகர்கள் அஷ்டதிக்பாலர்கள் அந்த அஷ்டதிக்பாலகர்களுடைய மனைவிமார்கள் திக்பால சீமந்தினி அந்த எட்டு பேரும் என்ன பண்ணினார்கள்னா ஓடி வந்து அம்பாளுடைய காலடியில் நமஸ்காரம் பண்ணினார்கள் நம்ர திக்பால சீமந்தினி அவர்கள் நமஸ்காரம் பண்ணுறச்சே என்னாச்சுன்னா அவர்களுடைய கூந்தல் நீளமாக இருக்குது யார் அந்த எட்டு பேருடைய கூந்தலும் நீளமாக இருக்குது நீளமாக இருக்கிறது மாத்தமில்ல நல்லா பளபலானு இருக்குது குந்தள ஸ்னிக நீல பிரபா புஞ்ச கருநீளமாகவும் கருமையாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடிய அவர்களுடைய கேசம் இப்போ அவர்கள் வந்து அம்பாள் அங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த எட்டு பேரும் வந்து இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் நமஸ்காரம் பண்ணால் அங்கேருந்து பார்க்கறச்சே எப்படி இருக்கும் அந்த அலை சுருள் சுருளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கூந்தல்கள் அதை அங்கேருந்து பார்க்கறச்சே ஏதோ அப்படின்னு நல்ல கருமையாக இருக்கக்கூடிய புல்லுக்கட்டை போட்டு வச்ச மாதிரி இருக்கும் கருப்பாக இருக்கிற புல்லுக்கட்டு கரும்புல்னு ஒன்று இருக்கு அந்த கரும்புல் தள்ளி இருந்து பார்க்கறச்சே கொஞ்சம் கருமையாக தெரியும் அது பச்சையாக இல்லாமல் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அது பச்சையாகவே இல்லையா கருப்பா புல்லா அப்படின்னு இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறச்சே ஒரு ஒரு ஷேடில் நீங்கள் நினைத்து பாருங்களேன் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கறச்சே பச்சையாக இருக்கிறது கூட ஒரு ஷேடில் கொஞ்சம் கருமையாக காட்சி தரும் அதுக்கு கரும்புல் புல்லையே கொஞ்சம் கருமையான பச்சை கொண்ட அந்த இலைகள் கொண்டதற்கு கரும்புல்னு பேர் இந்த எட்டு பேரை இங்கே நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய கூந்தல் அப்படியே அடர்த்தியாக விழுந்திருக்கு அத பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நல்ல கரும்புல் நிறையா இருக்குது அங்கே போய் அந்த கரும்புல்லை மேயலாம்னு ஒரு ஆசை வருகிறது யாருக்குன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ஒரு புள்ளிமானுக்கு அப்படி ஒரு ஆசை குந்தள ஸ்னிக நீல பிரபா புஞ்ச சம்ஜாத துர்வாங்குரா சங்கர் துர்வ துர்வங்கிறதே புல்தான் புல்லுக்கு துர்வ புல் அப்படின்னு பெயருண்டு அந்த துர்வ துர்வ அங்கூரா அந்த துர்வப்புல் அப்படியே அப்படியே முளைச்சு நீளநீளமாக இருக்கக்கூடியதாக இருக்கிற அந்த புல் போல தோன்றுகிறது யாருக்கு சாரங்கத்திற்கு சாரங்கம்னு சொன்னால் புள்ளிமான் அதனால தான் சிவபெருமானுக்கு சாரங்கன்னு ஒரு பெயருண்டு புள்ளிமானை கையில் தாங்கியவர் திருமாலிடத்தில் இருக்கக்கூடிய வில் சாரங்கம் அது சாரங்கம் இல்லை அது சாரங்கவில் இது சாரங்கம் சாரங்க சம்யோக அந்த சாரங்கம் என்ன நினச்சிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய புள்ளிமா நீங்கள் நல்ல கரும்புல் கட்டு கிடக்கிறதுன்னு நினைத்து கொள்கிறது சம்யோகாரிங்க நகேந்துஜ்வலே அம்மா நீ உட்காந்துட்டுருக்க உன்னுடைய நகங்கள் அம்பாளுடைய நகங்களை வர்ணிக்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறார் ஆனால் அம்பாளுடைய நகங்கள் ரொம்ப பளபளப்பாக பிரகாசமாக உஜ்ஜலமாக நக இந்துஜ்வலே அப்படியே உன்னுடைய நகம்னு நினைக்க முடியலமா நகத்துக்கு பதிலாக அங்கே அப்படியே அந்த சந்திரனை எடுத்து வச்சா மாதிரி பிறைச்சந்திரனை வச்ச மாதிரி இருக்குது உன்னோட நகம் கால் நகம் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து பிறைச்சந்திரனை தூக்கி வச்சா மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட கால் நகங்களை கொண்டவளேன்னு தான் வர்ணிக்கணும் ஆனால் அந்த கால் நகங்களை வெறும்னு அவரால் வர்ணிக்க முடியல அம்மா உன்னுடைய திருப்பாதத்தில் வந்து அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் உன்னுடைய அந்த சரண கமலத்திற்கு என்ன பெருமைன்னு கேட்டால் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் புரோஜ்வலே ரொம்ப பளபளப்பாக பிரகாசமாக இருக்கக்கூடியவளே உன்னுடைய வடிவமே பிரகாசமானது புரோஜ்வலே நீ வடிவம் பேரொழியாக இருக்கக்கூடியவள் நிர்மலே தூய்மையானவள் கால் அம்பாளுடையம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் கண்ணுல படுகிறார்கள் அவர்கள் நமஸ்காரம் பண்றச்சே அவர்களுக்கு எவ்வளவு பெருமை கிடைக்கிறது அதுதான் அதுல அவர் சொல்ல வர விஷயம் அவர்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள்ங்கிறது மாத்திரம் இல்ல அங்க செய்தி அவர்களுடைய கூந்தலை பார்த்தால் புள்ளிமானுக்கு அது கரும்புல் மாதிரி தெரிகிறதுன்னு சொன்னா அம்மா ஒன்றை நமஸ்காரம் பண்ணுறச்சே அவர்களுக்கு அதனாலேயே பெருமை கூடுகிறது அந்த அஷ்டதிக்பாலகர்களின் மனைவிமார்களுக்கு பெருமை எங்கேருந்து வருகிறதுன்னா அவர்கள் திக்பாலகர்களுடைய மனைவிகளாக இருக்கிறதுனால மாத்திரம் பெருமை இல்லை உங்காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினார்களா இல்லையா நீ உன்னோட பிரகாசத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டது கரும் புல் மாதிரி தெரிகிறது அப்படி பார்த்தா ஒரு புல் கட்டு இந்த புல்லு கட்டுல நடுவுல நடுவு நடுல நடுல பிரகாசம் தெரிகிறது அந்த மான் அதை பார்த்துட்டு தான் ஆஹா அங்க நிறைய அப்படின்னு நினைக்கிறதுனா உன்னோட கால் நகத்துல இருக்கிற பிரகாசம் இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்ட் அவர்கள் வந்து உன் காலில் விழுந்திருக்கிறார்கள் அவர்கள் கேசத்தின் வழியாக உன் கால் நகத்தினுடைய பிரகாசம் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு கீற்று புல்லுக்கட்டுக்கு நடுவில் கொஞ்சம் அப்படி வெளிச்சம் போறா மாதிரி அந்த கீற்று உன்னுடைய கால் நகத்தின் பிரகாசம் தெரிகிறது அதனால் அவர்களுக்கு பெருமை கிடைக்கிறது அம்பாளுடைய கால் நகம் நிலவு போல பிறைச்சந்திரனைப் போல தோற்றம் தருகிறது சரி அம்பாளுடைய காலில் இந்த எட்டு பேர் மாத்திரம்தான் நமஸ்காரம் பண்ணினார்களா இப்போ யாரெல்லாம் வந்து இவர்கள் எட்டு பேர் வந்தவுடனே இவர்களுக்கு கிடைச்ச பெருமையை பார்த்தோன்ன இப்ப மற்றவர்களுக்கும் அடடா அம்பாள் காலில் போய் விழமேன்னு தோணி எல்லாரும் ஓடி வருகிறார்கள் யாரெல்லாம் வந்து விழுந்தார்கள் பிரஹ்வ தேவேஷ லக்ஷ்மீஷ பூதேஷ தோயேஷ வாணீஷ கீனாஷ தைத்யேஷ யக்ஷேஷ, வாய வக்னி கோட்டீர மாணிக்க சங்கிருஷ்ட பாலா தபோ உத்தியாமலாட்சாரச அருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரகீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே கிரகீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே கிரகீதாங்கிரி பத்மே அம்மா உன்னுடைய திருப்பாதங்கள் உன்னுடைய திருவடிகள் பத்மம்போல் இருக்கக்கூடிய தாமரை போல இருக்கக்கூடிய திருவடிகள் இந்த தாமரை திருவடிகளில் அவ என்ன பண்ணிட்டுருக்கான்னா லாட்சாரசம் இட்டுருக்கா இந்த மருதாணி மாதிரி லாட்சாரசம்னு ஒன்று உண்டு பெண்கள் அந்த காலத்தில் தங்களை அழகுபடுத்தி எப்படி மருதாணி இட்டுக்கொள்கிறார்களோ அதே மாதிரி கையிலையும் காலிலையும் இந்த லாட்சாரசத்தை இட்டுக்கொள்வார்கள் அது செம்பஞ்சு குழம்புன்னு பேர் செம்பஞ்சு இட்டவள்னு இல்லையா அந்த செம்பஞ்சு குழம்பு அதை இட்டுருக்கா அதை இட்டதுனால என்னாச்சு அது செவப்பாக இருக்குது லாக்ஷாரச அருண்ய அந்த லாக்ஷாரசத்தின் அருண நிறம் இப்போ அம்பாள் அங்கே உட்காந்துருக்கா அவள் காலில் லாக்ஷாரசம் இட்டுருக்கா அதனால் அது செவப்பு ஏற்கனவே அம்பாளுடைய நிறம் அதில் அவளுடைய அந்த லாக்ஷாரசம் அது ஒரு அழகான வண்ணத்தை தருகிறது இப்போ வந்து நமஸ்காரம் பண்ணினவர்கள் அவர்கள்னால் தலையில் கிரீடம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சரி கிரீடத்தை கழட்டாமலாக நமஸ்காரம் பண்ணினார்கள்னா ஒத்தருக்கொத்தர் போட்டி நான் முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணணும் நான் முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணணும் நான் முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போட்டி அந்த போட்டியில் ஓடி கிரீடத்தை கழிட்டுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா வேக ஓடி வந்து அந்த கிரீடத்தோடைய பொத்து பொத்து பொத்து பொத்துன்னு காலைல நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் தேவேஷ தேவர்களுக்கு ஈசனாக இருக்கிற தேவேந்திரன் லக்ஷ்மிச லக்ஷ்மிக்கு ஈசனாக இருக்கிற ஈசன்ன தலைவர் அவ்வளவுதான் லக்ஷ்மிக்கு தலைவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பூதேஷ பூத்தங்களுக்கு தலைவராக இருப்பவர் பூத்தகணங்களுக்கு தலைவராக இருக்கிற சிவபெருமான் தோயேஷ அவரும் வந்து காலில் விழுறார் சிவனும் வந்து அம்பாளுடைய காலில் தான் விழுறார் தோயேஷ தோயம்ன நீர் நீருக்கு தலைவனாக இருக்கிற வருணன் வாணீச வாணியான கலைமகளுக்கு தலைவராக இருக்கிற பிரம்மா கீ நாஷ அடையக்கூடிய எல்லோருக்கும் நாசத்தை தரக்கூடிய தலைவன் பலருக்கும் நாசத்தை தரக்கூடியவன் யாரு யமன் இந்த தேகங்களையெல்லாம் நசித்து போகச் செய்யக்கூடிய யமன் தைத்தியேஷ தைத்தியர்கள்னா ராட்சசர்கள் ராட்சசர்கள்டோ ஒரு வகைன்னு வச்சுக்கலாம் அரக்கர்களோ ஒரு வகை இந்த தைத்தியர்களுக்கு தலைவன் நிரு கணக்கு அதனால் நிருதி தேவனாக இருக்கக்கூடியவன் தைத்தியேஷ தைத்தியர்களுக்கு தலைவனான நிருதி தேவன் யஷஸ் அப்படின்னா செல்வம் செல்வத்திற்கு தலைவனாக இருக்கிற குபேரன் வைஸ்ரவணன் வாயவக்னி வாயு அக்னி இந்த லிஸ்ட்டில் இந்திரன் விஷ்ணு சிவன் வருணன் பிரம்மா யமன் ருதி இவர்களோட குபேரன் வாயு அக்னி இப்படி எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் கோட்டீர மாணிக்க சந்திருஷ்ட கோட்டீரன கிரீடம் தங்களுடைய கிரீடத்தோடு மாணிக்கம் பதித்ததாக இருக்கக்கூடிய கிரீடங்களோடு வந்து அவர்கள் விழுகிறார்கள் அது மாணிக்கமா இல்லை அந்த மாணிக்கத்துக்கே செம்மை எங்கேந்து கிடைக்கிறதுனா அம்பாளுடைய லாட்சாரசத்திலிருந்து கிடைக்கிறது லாக்ஷாரசருண் தாருண்யலுமி கிரி தாங்கிரி தாருண்யலுமி இங்க லக்ஷ்மி அங்கே போய் சேரணும் தாருண்யலுமி தாருணின்னு சொன்னா ரொம்ப இளமையானன்னு அர்த்தம் தாருண்ய லக்ஷ்மினா இளமையின் அழகு கொண்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள் கிரகீதாங்கிரி பத்மே தாருண்யலுமி கிரகீத உன்னுடைய திருவடி எப்படின்னா அப்படியே இளமையை பிடிச்சு தன்கிட்ட வச்சுட்டுருக்கு அந்த எவ்வனத்தை தன்னுடையதாக ஆக்கி கொண்டதாக இருக்கிற திருவடிகள் தாருண்யலுமி கிரகீத அங்கிரி பத்மே அம்மா இளமையை கொண்டதாக இருக்கிற உன்னுடைய அழகான திருவடிகள் தாமரையைப் போல இருக்கக்கூடிய திருவடிகள் அந்த திருவடிகள்லேருந்து வரக்கூடிய அந்த செம்மை தான் மாணிக்கத்திற்கே செம்மையை தருகிறது வேற ஒன்றும் இல்லைம்மா அது பார்த்தா சிவப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறியா அந்த சிவப்பு வேற ஒன்றும் இல்லை ஓங்கால்ல நீ இட்டுன்னு இருக்கிற செம்பஞ்சு குழம்புலேருந்து வந்த சிவப்பு அந்த சிவப்பு கூட எப்படி இருக்கான் கோட்டீர மாணிக்க சங்கிருஷ்ட பாலா தப உத்தியாமலாட்சாரச இந்த சிவப்பு எப்படிப்பட்ட சிவப்புன்னு வர்ணிச்சார் பாருங்கள் அதனாலதான் காளிதாசர மகாகவின் வெறும்ன சிவப்புன்னு சொன்னா அது வேற அந்த செவப்புலயே அது என்ன மாதிரியான சிவப்பு பாலா தப்ப உத்தியாக சின்னதா இருக்கிற சூரியன் உதிக்கரிச்சே என்ன சிவப்பு இருக்குமோ அந்த சிவப்பு ஆச்சாரியர் சொல்றச்சே இதையே நவீன அர்க்க கிரணம் அப்படின்னு சொல்வார் அர்க்கன்ன சூரியன் நவீன அர்க்கன்னா நவீனம்னா புதுசு இல்லைன்னா சின்னதுன்னு அர்த்தம் நவீன அர்க்கன்ன சின்ன சூரியன் அது என்ன சின்ன சூரியன் அப்படின்னா உதயகாலத்து சூரியன் உதிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய பாலசூரியன் அந்த உதிக்கிற காலத்தில் என்ன சிவப்பு இருக்குமோ அந்த சிவப்பு அம்மா அந்த இளமையான திருப்பாதங்களிலே இருந்து கிடைக்கிறது உன்னுடைய திருப்பாதங்கள்தான் தான் அந்த அற்புதமான சிவப்பை தருகின்றன அம்பாளுடைய அந்த பாதத்தை சொல்லி லக்ஷ்மி கிரிஹி தாங்கிரி பத்மே சுபத்மே அம்மா உன்னோட திருவடி மாத்திரமா தாமரை இல்லை இல்லை நீயே மொத்தமாக ஒரு தாமரை தான் சுபத்மே அழகான தாமரையாக இருப்பவளே உமே உமாங்கிற திருநாமம் இருக்கே ரொம்ப அழகான திருநாமம் அம்பாளுக்கு உமான திருநாமம் எப்ப அவளுக்கு உமான திருநாமம் வந்தது உபனிஷதத்தில் அவள் உமா என்று அழைக்கப்படுகிறாள் அதுக்கப்புறம் அவளுக்கு எங்க உமான இதே காளிதாசர் இன்னொரு இடத்துல சொல்வர் ஆறு வயசு குழந்த ஹிமவானுடைய மகளாக தோன்றினாள் ஹிமவானுடைய மனைவி மேனை இந்த குழந்த என்ன பண்ணித்தான் ஆறு வயசானோன்னு நான் போய் தபஸ் பண்ண போகிறேன்னு கிளம்பிக்கு நீ போய் தபஸ் பண்ண போறியான்னு கேட்டால் அம்மா ஆமா நான் போய் தபஸ் பண்ண போகிறேன் சிவபெருமானை அடைய வேண்டும் அதுவே என்னுடைய வாழ்க்கை நோக்கம் நான் போய் தபஸ் பண்ண போகிறேன்னு அந்த குழந்தை கிளம்பிக்கு என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா ஆறு வயசு குழந்தை தபஸ் பண்ண போகிறாள்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த சின்ன குழந்தை போய் வெயில நின்னு, மழையில நின்று பனியில நின்று தபஸ் பண்ண போகிறாளா அதுவும் எப்படி தபஸ் பண்ணாளா அம்பிகை மழையில நின்று வெயிலு தபஸ் பண்ணது பெருசில் அவள் பர்ணத்தை கூட சாப்பிடவில்லை அதனால தான் அவளுக்கு அப்பர்ணான்னு பேர் பர்ணம் பர்ணம்னா ஷருகு பத்திரம் இல்லை பர்ணம் ஷருகு உதுந்து கீழ விழக்கூடிய ஷருகு பழுத்து போன ஷருகு பழுத்து போன இலை அந்த இலையை கூட சாப்பிடாமல் தபஸ் பண்ணான்னா அப்ப எப்பேற்பட்ட தபஸ் அந்த தபஸ் பண்றதுக்காக அப்படி கிளம்பினா கிளம்பி அப்படி அந்த குழந்தை போறச்சே அந்த அம்மாவுக்கு வருத்தமா இருந்துதான் என்ன இருந்தாலும் சின்ன குழந்தை நீ போய் தபஸ் பண்ணணுமா அதனால என்ன சொன்னாலாம் மா மா உ மானா வேண்டாம் அவ பதட்டத்தில் உமா போகாத போய் தபஸ் பண்ண போகாத போகாதேன்னு அந்த குழந்தையை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலாம் உ மா உ மா என்று மேனை கதறியதால் அவளுக்கு உமா என்று திருநாமம் வந்ததுன்னு காளிதாசர் பாடுவார் குமார சம்பவத்தில் உமாங்கிற திருநாமம் ரொம்ப அழகான திருநாமம் அந்த திருநாமத்தை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களையே கொஞ்சம் வேற விதமாக பார்க்கலாம் ஓங்கார பிரணவம் ஓங்கார பிரணவம்னு சொல்ற மாதிரி இல்லையா இந்த ஓங்கார பிரணவங்கிறது என்ன ஓம் ஓங்கிறத பிரிச்சா என்ன அக்ஷரங்கள் கிடைக்கும் அகாரம் உகாரம் மகாரம் அகாரமும் உகாரமும் மகாரமும் சேர்ந்தது தான் ஓம் ஆ உ இம் வேகமாக சொன்னால் ஓம் அப்படிங்கிறது தான் ஓம்னு வரும் அதனால தான் ஓம்னு எழுதுருச்சு நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா ஏ யுஎம்னு எழுதுவார்கள் ஏ இண்டிகேட்டிவ் ஆஃப் அகாரம் யூ இண்டிகேட்டிவ் ஆஃப் உகாரம் எம் இண்டிகேட்டிவ் ஆஃப் மகாரம்